அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்களின் ருக்குவும் அவர்களது சஜிதாவும் இரு சஜிதாக்களுக்கு இடையிலான இடைவெளியும் ருக்குவிலிருந்து எழுந்து நிற்றலும் நிறல் உட்கார்ந்தல் நீங்களாக அனைத்தும் ஏறத்தாழ சம அளவில் அமைந்திருந்தன